அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமான் பிறருடைய மனைவியை காமமயக்கத்தால் விரும்பாமை அதாவது பிறனில் விழையாமை என்கின்ற தலைப்பிலே காமமயக்கத்தால் பிறருடைய மனைவியை விரும்பாமை அந்த பண்பை உபதேசித்து அருளினார் ஒழுக்கமுடைமை பற்றி அருளை செய்த வள்ளுவெருமான் மேலும் அதனை ஆழ்ந்து கூற விரும்பி இக்கருத்தை உபதேசம் செய்தார் அதனுடைய சுருக்கத்தை அதாவது இந்த பிறனில் விழையாமை என்கின்ற இந்த அதிகாரத்தினுடைய சுருக்கமான கருத்துக்களை இப்பொழுது பத்து குரட்பாக்களையும் படித்து அர்த்தம் தெரிந்து கொள்வோம் பிறன்பொருளால் பெட்டொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல் இது முதல் குரல் உலகில் அறநூலையும் பொருள் நூலையும் ஆராய்ந்து உணர்ந்தவனிடம் வேறொருவனுக்கு உரியவளை விரும்பி செயல்படுகின்ற அறியாமையின் விளைவாகிய மயக்கம் இல்லை ஆக நன்கு சாஸ்திரத்தை படித்து வாழ்கின்றவன் இந்த செயலை அறியாமையினால செய்யக்கூடிய இந்த செயலை செய்ய மாட்டான் அவனுக்கு அந்த குழப்பமோ மோகமோ இல்லை என்பது கருத்து ரெண்டாவது குரல் சொன்னது அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் அதாவது புண்ணியத்துக்கு எதிரான பாபம் செய்கின்ற அனைவரிலும் மாற்றான் மனைவியை அவனது வீட்டு வாயிலில் நின்றவர் போல அல்லது நுழைபவர் போல அறிவிலி பாபி யாரும் இல்லை விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்துழுகுவார் நார் மூணாவது குரலில் நிச்சயமாக தன்னை சந்தேகப்படாமல் நம்பியவருடைய இல்லாளுடன் இணைதலாகிய பாவத்தை திட்டமிட்டு செய்கின்றவன் உயிருடையவனாக இருந்தாலும் அதாவது உடலில் வாழ்கின்ற அவன் அந்த உயிர் நிச்சயமாக தன்னை சந்தேகப்படாமல் நம்பியவருடைய இல்லாளுடன் இணைதலாகிய பாவத்தை திட்டமிட்டு செய்கின்ற மனித உடலில் வாழ்கின்ற உயிரானது அந்த உடலில் வாழ்ந்தாலும் அந்த உடலை பிணமாகச் செய்துவிடுகிறது ஆக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் செத்தவராகவே ஆவார் பிணத்துக்கு சமானமானவர் என்பது கருத்து நாலாவது குரல் கூறிற்று இணைத்துணையராயினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் சிறிதும் சிந்திக்காமல் பிறனுடைய இல்லத்தினுள் அவனது மனைவியை விரும்பி செல்லுகின்றவர் எத்தகைய சிறப்பை உடையவராக இருந்தாலும் யாது பயன் ஒரு பயனும் இல்லை அது மட்டுமல்ல அவருடைய பெருமை நீங்கி சிறுமையை அடைவார் ஐந்தாவது குரல் உபதேசம் செய்தது எளிதன இல்லிரப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி இவளைச் சேருதல் எளிதன்று நினைத்து பின் விளைமை நினையாமல் பிறனுடைய மனைவியினிடத்து செல்லுகின்றவன் எக்காலமும் அழிதல் இன்றி நிலைத்து நிற்கக்கூடிய எல்லாரும் பழிக்கின்ற நிலையை அடைவான் ஆறாவது குரல் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் என்றது பிறனுடைய மனையாளிடத்து முறை தவறி நடக்கின்றவனிடம் பகை பாவம் அச்சம் குடிப்பழி அதாவது சமூகத்தினுடைய பழியானது என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு குற்றங்களும் எப்பொழுதும் மாறாமல் இருந்து இருக்கும் ஆக சமூகத்தில் பொறுப்புணர்ச்சியோடு வாழணுங்கிறது கருத்து தொடர்ந்து நாம் நாளை மேலும் படிப்போம் அகர முதலாம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக